அபு சலமா கூறியதாவது நானும் அவர்களுடைய சகோதரரும் அழகி செல்லும் அவர்களுடைய குளிப்பு எப்படி இருந்தது என்று கேட்டார் ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்கள் சாவு போன்ற ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி குளித்தார்கள் தமது தலை மீது தண்ணீரை ஊற்றினார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு திறன் இருந்தது